வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் ஒரு பார்வையிடந்த மாணவர் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிப்பை தொடர முயற்சி செய்கிறார் அவருடைய வீட்டிலிருந்து ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து இரு பேருந்துகள் ஏறி பயணம் செய்து கல்லூரி சென்று வர வேண்டும் பின்பு படித்து காட்டுவதற்கு யாராவது உதவி செய்ய வேண்டும் இத்தகைய தயக்கத்தோட முதல் நாள் கல்லூரிக்கு செல்கிறார் என்றால் எல்லா வகையிலும் உதவி செய்யக்கூடிய நண்பர்களாக கிடைக்கிறார்கள் பேருந்து பயணத்திற்கு மட்டுமல்லாமல் படித்து காட்டுவது சிறப்பாக உடனிருந்து கல்லூரியிலே பிற இடங்களுக்கு அழைத்து செல்வது அவர் செல்லக்கூடிய போட்டிகள் பிற பணிகள் உள்ளிட்ட எல்லா இடங்களுக்கும் அழைத்து செல்வது தொலைபேசி வழியை படித்து காட்டுவது போன்ற என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் செய்தார்கள் இந்த பார்வையற்ற மாணவரும் ஒரு நல்ல நிலையிலே தேர்ச்சி பெற்று கல்லூரி படிப்பை முடிக்கிறார் தன்னுடைய மேற்படிப்பை தொடரும் தான் முன்பு படித்த கல்லூரியிலிருந்து வந்திருந்த ஒரு சிலருடன் சேர்ந்து நல்ல முறையிலே படித்து முடிக்கிறார் நண்பர்கள் எல்லா வகையிலும் எந்த நேரத்தில் கேட்டாலும் உதவி செய்ய தயாராக இருந்து செய்தும் கொடுத்தார்கள் அவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காமல் உதவியதோடு மட்டுமல்லாமல் அவர் உடனடியாக பணி கிடைத்த பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அத்தகைய நண்பர்கள் உதவியினால் நல்ல நிலைமைக்கு வந்த பார்வையற்றவரை போல இன்னும் நிறைய பேர் முகம் தெரியாத பலரிடம் அல்லது தன்னுடைய உறவினரிடம் உதவிகளை பெற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம் இந்த உதவிகளெல்லாம் அன்பின் மிகுதியால் செய்யப்படுவது இந்த உதவிகளை நாம் அளவிட்டு பார்க்க முடியுமா என்றால் நிச்சயமாக அதை அளவிடவே கூடாது ஏனென்றால் அளவிட்டால் அந்த உதவியினுடைய அளவு மிகப்பெரியதாக இருக்கும் அந்த பார்வையற்ற மாணவர் உடனடியாக பணியில் சேர்ந்துவிட்டார் அவருக்கு உதவிய பலரும் நெடுநாள் ஒரு நல்ல பணியோ அல்லது அரசு பணியோ கிடைக்காமல் வெளியில இருந்தார்கள் அப்பொழுதெல்லாம் கூட தாங்கள் உதவியவர் பணிக்கு சென்று விட்டார் அப்படிங்கிற மகிழ்ச்சி மட்டும்தான் அவங்கிட்ட இருந்தது ஆக இதை போன்ற உதவிகள் அன்பின் மிகுதியால் செய்யப்படும் பொழுது அதை நாம் என்றுமே அளவிட முடியாது அளவிட்டால் அது மிகப்பெரியதாக இருக்கும் இதைத்தான் வள்ளுவர் சொல்லும் அன்பின் மிகுதியால் எந்தவித பயனையும் எதிர்பார்க்காது செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய இந்த கடலை விட மிகப்பெரியதுன்னு சொல்றார் உலகிலேயே மிகப்பெரியது கடல் அந்த கடலை விடவும் மிகப்பெரியது எதையும் எதிர்பார்க்காமல் அன்பின் மிகுதியால் செய்யப்படக்கூடிய உதவி அப்படின்னு சொல்றாரு ஆக அத்தகைய உதவியை ாம் பெறுவதோடு முடிந்தவரை நாமும் பிறருக்கு செய்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினொன்று செய்றிதல் குரல் எண் 103. மூன்று பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது மீண்டும் குரல் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி